ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கிற தலைப்பிலே ஒவ்வொரு விரதமாக பார்த்துன்னு வரும் அதில நம்முடைய தர்மசாஸ்திரமும் புராணங்களும் நிறையா விரதங்களை நமக்கு காண்பிக்கிறது பொதுவாக நம்முடைய தர்மசாஸ்திரம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிற பொழுது அந்த விஷயத்தை அந்த ஒரு அனுஷ்டானத்தை செய்யறதுக்கு அதிகாரின்னு சில பெயர்களை சொல்லியிருக்கு அனைவரும் அனைத்தும் செய்ய முடியாது சில பெயர்கள்தான் சில காரியங்களை செய்யலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு வகுத்து காண்பிக்கிறது ஆனால் இந்த விரதம்னு எடுத்துட்டால் அனைவரும் செய்யலாம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதிகாரின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் இந்த விரதங்கள் விஷயமாக சொல்கிற பொழுது யாரெல்லாம் இந்த விரத்தங்கள் செய்யலாம் பூர்வம் நிச்சித்திய சாஸ்திரார்த்தம் யாவது அவேத நிந்தக்கோ தீமானு அதிகாரி விரதாதிஷு நம்முடைய சாஸ்திரங்களுடைய அர்த்தங்களை தெரிஞ்சிருக்கணும் சாஸ்திரங்கள்னா தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் நன்றாக தெரிஞ்சவராக இருக்கணும் யதாவது கர்மக்காரகா அதன்படி செயல்படுறவனாக இருக்கணும் அவேத நிந்தக்கோ தீமானு வேதம் செய்யக்கூடாதுன்னு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோ அதை செய்யாதவனாக இருக்கணும் வேதத்தை நிந்திக்காதவனாக இருக்கணும் நமக்கு வேதம் நிறைய விஷயங்களை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் கட்டாயம் செய்யக்கூடாதுன்னு நிறைய காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது அதன்படி செய்ய வேண்டியதை செய்ததா செய்தவனாக இருக்கணும் கூடாததை செய்யாதவனாகவும் இருக்கணும் நம் வேதம் தர்மசாஸ்திரங்கள் விஷயத்திலே மிகுந்த மரியாதையுடையவனாக இருக்கணும் அப்படி யார் இருக்கானோ அவனுக்கு தான் தீமான் அப்படின்னு பேர் படித்தவன் புத்திசாலி அப்படின்னு பேர் அதிகாரி விரதாதிஷு அப்படி யார் இருக்கானோ அவன்தான் விரதங்களிலே அதிகாரி ஆவான் நிஜவர்ணாசிரமாச்சார நிரதா சுத்தமான சகா விரதேஷ்வதிருதோ ராஜன் அந்யதா விபலசிரம அப்படின்னு ஸ்கந்த புராணம் நமக்கு காண்பிக்கிறது அதாவது தன்னுடைய வர்ணத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை நடத்துகிறவனாக இருக்கணும் சுத்தமான நல்ல எண்ணம் உடையவனாக இருக்கணும் அப்படி யார் இருக்கானோ விரத்தே ஸ்வதி கிருதோ ராஜன்னு அவன்தான் விரதங்கள்லாம் செய்யறதுக்கு அதிகாரி அந்யதா விபலசிரமஹா அப்படி யார் இல்லையோ அவன் எதை செய்தாலும் அது வியர்த்த பிரயாசா வெத்து காரியம் எது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இதே விஷயத்தை மகாபாரதமும் நமக்கு சொல்கிறது பகவானுடைய வாக்கியமாகவே காண்பிக்கிறது மாமுபாசிரித்திய கௌந்தேய ஏ பிசுகோ பாபயோனயா மகாபாரதம் சொல்கிறது பகவான் சொல்கிறார் அனைத்து விரதங்களும் நாராயணனான எண்ணெய் தான் வந்து சேர்றது அப்படிங்கிற முழுமையான எண்ணத்தோடு கூட யார் இந்த விரதங்களெல்லாம் செய்கிறாரோ அவன் தேப்பியாந்தி பராங்கத்தும் உத்தமமான சுகத்தையும் உத்தமமான லோகங்களையும் அடையிறான் நாஸ்தி ஸ்திரீனாம் பிருத்தியஜா நவிரதம் நாப்யுபோஷனம் ஸ்திரீகளுக்குன்னு தனியாக அப்படி பிரித்து கிடையாது ஸ்திரீகளுக்குன்னு பெண்களுக்குன்னு தனிப்பட்ட யஜங்களோ விரதங்களோ உபோஷனம் உபவாசங்களோ கிடையாது எத்தேவேபியோ எத்த பித்ராதிக்கேபியா குறியாத் பர்தாபியர்ச்சனம் சத்கிரியான்ச்சா என்ன சொல்கிறார் ஸ்திரீகளுக்கு நீ ஏன் தனியாக கிடையாது அப்படின்னா தன் கணவன் தேவதைகளை உத்தேசித்து என்னென்னெல்லாம் காரியங்கள் பண்ணுறானோ அதே போல் பித்திருக்களை உத்தேசித்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறானோ தஸ்யார்த்தம் வை சாஃபலம் நாண்யச்சித்தா அவன் செய்யக்கூடியதான புண்ணிய காரியங்கள் அவ்வளவுலிருந்தும் சரிபாதி பலன் தானாகவே பெண்களுக்கு கிடைக்கிறது ஐம்பது பர்சன்ட்டு பலன் பெண்களுக்கு கிடைக்கிறது ஆகையினாலே தான் நாரீபுங்கே பர்த்ருஷ ஜெய்வா கணவரோடு சேர்ந்து காரியங்கள் செய்தாலே போகும் எந்த புண்ணிய காரியங்கள்லேயும் சரிபாதி பலன் பெண்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இது விஷயமாக சொல்கிற பொழுது மேலும் தர்மசாஸ்திரம் என்ன காண்பிக்கிறது அப்படின்னா விரதோபவாச நியமேஹி சரீரோத்தாபனைஸ்ததா வர்ணா சர்வேபி முச்சியந்தே பாத்தகேபியோ நசம்சயஹா இந்த விரதங்கள் உபவாசம் பூஜை இது அனைத்து வர்ணத்தார்களுக்கும் உண்டு யாரெல்லாம் இந்த விரதங்கள் பூஜைகள் எந்த வர்ணத்தார்களும் செய்யலாம் யாரெல்லாம் அப்படி செய்கிறாலோ வர்ணாஸ் சர்வேபி முச்சியந்தே பாத்தகேபியோ நசம்செயா அனைத்து விதமான பாதங்கள் பாதகங்களில் விடுபடுகிறார்கள் அனைத்து விதமான பாபங்களும் அவரிடமிருந்து போயிடுறது அப்படிங்கிறதுனாலே தான் பகவானும் மாமுபாச்ரித்திய கௌந்தேயா ஏபிசியுகோ பாபயோனயா ஸ்திரியோ வைசியாச்சூதிராச்சா தேப்பியாந்தி பராங்கதிம் அப்படின்னு பகவான் சொல்கிறார் என்னை உத்தேசித்து யார் என்னென்ன விரதங்கள் எல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி பாபயோனஜா ஸ்திரியகா வைசியாஸ்ட சூத்ராஷ்டா எந்த ஜாதிக்காரர்களாக இருந்தாலும் தேப்பியாந்தி பராங்கத்தையும் உத்தமமான லோக்கத்தை அடைகிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறார் இப்போது இந்த தர்மசாஸ்திரமும் புராணங்களும் காண்பிக்கக்கூடியதான இந்த விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும் நமக்குள்ள நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் வரும் என்னென்னா வர்ணங்கள் ஜாதிகள் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் இந்த வருத்தங்களெல்லாம் செய்யலாம்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இந்த வர்ணம் ஜாதி இந்த வார்த்தைகள்லாம் கேட்டவுடனேயே நமக்கு நிறைய கேள்விகள் வரும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி வேண்டியவன் வேண்டாதவன் இந்த விபா இந்த விபாகங்கள் விஷயங்கள் சண்டைகள் சச்சரவுகள் நிறையா வந்துட்டது இந்த நாளில் ஆனால் யோஜனை பண்ணி பார்த்தோமானால் நம்முடைய தர்மசாஸ்திரத்தின் பார்வேலையும் புராணங்களுடைய பார்வையிலையும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிறதே நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கலை இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் எங்கேயுமே சொல்லலை அதேதோ எதோ குறுக்க ஒரு விஷமமாக ஒரு பிரச்சாரத்தில் வந்துடுத்தே ஒழிய தர்மசாஸ்திரம் அதற்காக இதை பிரிக்கலை நாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டை சச்சரவுகள் போடணுங்கிறதுக்காகவும் தர்மசாஸ்திரம் இந்த விஷயங்களை நமக்கு சொல்லலை இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுனால நாம் அறகுறையாக இந்த விஷயங்களை நாம் புரிஞ்சுட்ருக்கோம் ஆனால் இது ரொம்ப முக்கியம் ஏன் இது இந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும் காரணமில்லாமல் இல்லாமல் நம்முடைய தர்மசாஸ்திரம் ஒரு விஷயத்தை சொல்லாது ஆகையினாலே தர்மசாஸ்திரத்தினுடைய பார்வையில வர்ணம் ஜாத்திகள் இதெல்லாம் கட்டாயம் தேவை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிறது என்றைக்குமே நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்படலை அந்த எண்ணமும் கிடையாது தர்மசாஸ்திரத்துக்கு ரிஷிகளுக்கும் அந்த எண்ணம் கிடையாது புராணங்களும் அந்த அந்த எண்ணத்தில் எந்த விஷயத்தையுமே சொல்லப்படலை அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கணும் இது விஷயமாக அடுத்து உபன்யாசத்துலேயே பார்ப்போம்